வணக்கம் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகில் வெறுமையான விமான நிலையம் இலங்கையில் அமைந்துள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது சொந்த நாணயத்தில் இருந்து பூஜ்யத்தை நீக்கியுள்ள நாடு ஒலிபியா மூன்று நிக்கோலஸ் மதுரா என்பவர் வெனிசிலா நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நான்கு இரண்டாயிரத்தி இருபதில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த உள்ள நாடு ஜப்பான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இந்தியாவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஜய் தத்தா என்பவர் எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையவர் 2. உலகின் முதலாவது வெப்ப மின்கல ஆலையை உருவாக்கியுள்ள மாநிலம் எது 3. சக்தி திட்டத்தின் கீழ் ரைஸ்கிரீமை வடிவமைத்துள்ள நிறுவனம் எது நான்கு உலக ஆன்கள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி